வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவும் இல்லை உன் கண்களிலும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம் ஆம் கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவும் இல்லை உன் கண்களிலும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்